வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்பா சுவாமிகள் அருளியுள்ள நாரணன் என்னும் தேவும் நான் முகத்தவனும் முக்கட் போரணன் தானுமாகி புவிப்படை தளித்து மாற்றி ஆரணமுடிவும் தேரா அனாதியாய் உயிர்கட்கெல்லாம் காரணனாய மேலோன் கழலினை கருத்துள் வைப்பாம் திண்ணிய உணர் தம்மை செற்றிட இன்னே செவ்வேல் பண்ணவனேகும் எல்லா அமரரும் பாங்கில் செல்வர் துண்யணையானும் ஏகாது ஒடிவது சூழ்வு அன்றி என்ன எண்ணி வந்திடுவான் போல இரவி வந்து உதயம் செய்தான் இரவி வந்து உதய வெற்பின் காலை தன்னின் அரியணை இசையே வைகும் அருமுகம் கொண்ட அண்ணல் பிரமன்மால் மகவான் தேவர் முனிவரர் பிறரும் கேட்ப வரமிகு சிறப்பின் வீரவாகுவை நோக்கிச் சொல்வான் பாவமே பயிலும் சூரப்பன்மனும் அவுணரானோர் ஏவரும் முடிவாராக இமையவர் இடும்பை நீங்க மாயியல்கின்ற வீரமகேந்திரபுரத்துக்கின்னே போவது புரிது நம் தேர் புள்ளெனக் கொணர்தி என்றான் பள்ளல் மற்றும் இதனை செப்ப மாலயன் மகவானாதி உள்ள பண்ணவர்கள் கேளா உவ்வகை கடலின் மூழ்கி தெள்ளிதின் எமது துன்பம் தீர்ந்தது தீர்ந்தது என்ன துள்ளினர் ஆடி பாடி அவனடி சூடல் ஒற்றார் ஆயது காலை தன்னின் அரும் பெருங்கயிலை போற்றும் நாயக நந்தி அண்ணல் நற்கணற் தலைமை பூண்டோன் சேயதோர் மனவேகப் பொற்றேரொடு வலவன் தன்னைக் கூயினன் கொண்டு வல்லே குமரவேள் முன்னர் வைத்தான் முன்னுற மறுத்தன் தூண்டு முரண் தகு தடம் தேர் நன்னதை அருளின் நோக்கி அறுமுகம் படைத்த அண்ணல் பல்நெடும் சீயம் தாங்கும் பைம்பொனின் தவிசு தன்னின் மண்ணினன் இருத்தல் நீங்கி எழுந்த நன் மறைகள் போற்ற மா அரு பொன் சுடரும் மேறு வரைமிசையிருமூய்யோர் வேறு இலாது ஒரு பால் பட்டு விளங்கி வந்து இவருமா போல் ஆறு மாமுகத்து எம் ஐயன் அணைய தொல் இரத மீ கண் ஏறினான் ஏறிச் சூழ்வோர்க்கு இணையது ஒன்று எம்புகின்றான் வார்த்திரையளக்கர் நாப்பண் வரம்பு இலா அளவைத்து ஆகி சீர்த்திகள் மகேந்திர பேர்திருநகர் முன்னர் ஏகி சூர்தனை அடுவான் போதும் துண்ணென நீவிர் நும்தம் ஊர்திகள் தம்மில் மேவி ஊர்ந்தீவன் வருதீர் என்றான் இப்படி முகம் ஆறு உள்ள எம்பிராணி செய்த்தலோடும் அப்பணீசையாவேதன் அன்னத்தும் ஆழிமேலோன் ஒப்பரும் உவனம் மீதும் உம்பர்க்கோன் மானம் மீதும் செப்பூரும் ஏனை விண்ணோர் தம் தம் ஊர்தீனும் சேர்ந்த அந்த மில் இலக்கத்தோறும் அவர் அலா எண்மர்தாமும் மந்தரம் உரழும் வீரவாகுவாம்பாம் வன்மையோனும் எந்திர வயமான் தேரின் வீற்று வீற்று ஏறி யார்க்கும் சிந்தையின் ஆனும் எட்டாத்தேவர்கள் தேவர் சூழ்ந்தார் சுப்பிரன் மேகமாலி சுவேத சீரிடன் கபாலி அப்பிரசித்து சித்திராங்கனே சுவாலதாலு ஒப்புயில் வச்சிறனே வீமன் உக்ரன் உக்ரசேனன் பிப்பிலன் நந்திசேனன் பிரமசன் பிரமசேனன் பதுமனே கராளன் தண்டன் பத்திரன் பரிகணேமி உதவகன் புட்பதந்தன் உருத்திராகாரன் வீரன் மதிசையன் கேது மாலி வக்கிரன் பிரம கேசன் அதிபதி கலிங்கன் கோரன் அச்சுதன் அசலன் சாந்தன் சித்திரசேனன் பூரி சுஷீலன் மாசயனே சிங்கன் உத்தரமடங்கல் பேரோன் உபதிட்டன் மத்தகன் மதங்கன் சண்டி மகாபலன் சுவேதன் நீலபத்திரன் சுவாகு அண்டாபரணே காகபாதன் பிங்கலன் சமானன் மாயன் பிறங்கிய நிகும்பன் கும்பன் சங்கபாலன் விசான் சதநய்வன் அங்கை ஆயிரத்தன் செம் கண் அயுதத்தன் அனந்தன் வாமன் மங்களகேசன் சோமன் வச்சிரமாலிசண்டன் அசமுகன் சரபன் குந்தன் ஆடகன் கவந்தன் மேகன் விஷயன் வித்துருமன் தண்டி வியாக்கிரன் கால பாசன் தசமுகன் குமுதன் பாஞ்சயடபன் சுசிமுகனேஷன் சுபத்திரன் கேதுமோகன் மத்தன் உன்மத்தன் நந்தி மனோபவன் வாயு வேகன் அடிகள் பெற்றோன் பானு பதங்கன் சுத்தனே அணிகன் சீதன் சுனாதனே சுமாலி மாலி அத்திரி கூற்றன் அரிகேசன் சுவாலகேசன் இங்கு இவர் பூதவெள்ளத்து இடையவர் பொங்குவெம் சினத்தரெல்லாப் புவனமும் அடவென்றாலும் அங்கு ஒரு நொடிப்பின் முன்னர் அடுபவராடல் மிக்கோர் சங்கையில் வலியோர் யாரும் சண்முகத்தவனைச் சூழ்ந்தார் ஏ எனப் பகரும் முன்னம் இவ்வகை எவரும் செவ்வேல் சேயினைச் சூழ்தலோடும் செய்கை மற்ற அதனைக் காணூ மாள் பறவைஞானம் வரைக் குலம் பனிப்பாத்திட்டு ஆயிரத்தி இரட்டி வெள்ளத்து அணிகமும் எழுந்த அன்றே எழுந்தன அணிக வெள்ளம் ஈண்டியங்கும் பின்னோர் பொழிந்தனர் பூவின் மாறி பூதம் தெழிப்பு விண்ணும் ஒழிந்திடு திசையும் பாறும் உற்றன உலைந்தது ஆழி அழிந்தன கருவி வானமண்டம் நெக்கு உடைந்த மாதோ கல்லென இறங்கு பேரி கரடிகை துடியே காலம் சல்லரி திமிலை தக்கை தண்ணுமை படகம் கோடு வல்லியல் உடுக்கை சங்கம் வான் குடமுழவ மாதி பல்லியம் அனந்த கோடி பாரிடம் எம்பிச் சென்ற கள்ளல்லம்புற்ற தண்தார் கவிநிய முயம்பில் பூதவெள்ளம் அங்கு ஏகலோடும் விரிந்து எழுபூழி மாலை தள்ளரும் சுடற்கண்மாற்றி அகிலமும் தானேயாகி அள்ளல் அம்கடலின் பேழ்வாய் அடைத்தது திடரேயாக கலகலமிழற்றும் நோன் தாழ் கழல் புனை பூத வெள்ளம் வலவையின் எஹம் ஏந்தும் வள்ளல் தாழ்வழுத்திச் சூழ்ந்து செலவுறு கிரிகள்மான சென்று தம் தலைவரோடும் அலை பொறும் அளக்கர் வேலையகன்கரை இருத்தாம்மா மடங்கலை உரழும் முயம்பின் மாபெரும் பூதவெள்ளம் தடங்கழல் கலிப்பத் தாளில் சலசல ஒலிப்பமாறா நெடும் திரையலமந்து உள்ள நேமியம் கடலேயாரா நடந்தன பொறையாற்றாது சேடனும் நடுக்கம் உற்றா படித்தவிர்பூதவெள்ளம் படர்தலும் பரட்டின் காரா கடல் அமைந்தது அன்றே கனல்விழிச்சுறவு சின்னை டலரும் திமிங்கில் ஆதி கீழம்போல் உலவான் நின்ற அடிவுரை பரலே போன்ற அதற்படு கிரிகள் முற்றும் தந்திரப் பூத வெள்ளம் தடம் கடல் ஆற்றில் சார வெந்திரல் துணைவர் யாரும் விரிஞ்சனும் மாலும் மற்றே இந்தத் தலைவன் தானும் இமையவர் பலரும் சூழ அந்தரத்து ஆற்றில் சென்றான் அருமுகனித்தின் தேர்மேல் மாறுபட்டவர் மேல்லும் பயப்பெறும் பூதர் ஏக ஆறுபட்டமரும் முன்னீரலமந்து தெளிவின்றாகி சேரு பட்டிரைய தொன்று தேய்ந்திடும் முன்னம் அஃதே நீரு பட்டெழுந்து சென்று உலகமும் நிமிர்ந்து சூழ்ந்த இவ்வகை அயில்வேலல் இராயிரம் பூத வெள்ளம் கவ்வையினமைந்து செல்ல கனை எவம் அது அடைந்த தொல்லை இலங்கையம் குவடு நீங்கி மைவரை புரை சூர்மே விமகேந்திரபுரம் முன்போந்தான் போந்த காலை அயலின் வந்து போற்றியங்கை கூப்பியே நாந்தகம் சிலை கதை நலம் கொள் சங்கு சக்கரம் ஏந்தினோனும் நான் முகனும் இந்திரத் தலைவனும் ஆய்ந்து நேடி இன்ன தன்மையார்வமோடு இயம்பினார் காண்டி சூர நூர்கடுங்கண் நீசர் செறிதலால் ஆண்டு சேரல் முறையதன்று அதற்கடுத்த எல்லையாம் ஈண்டு பாசறை தலம் இயற்றுவித்திருந்த பின் வேண்டுமாறு புரிதி அய்ய வினய நாடி என்னவே குன்றெறிந்த முருகன் அன்ன கூற்றுணர் திசைந்திடா நன்றிதென்றருட்கண் வைத்து நாகர்கம்மியனை மன்றான்பொடைய விழித்து வல்லை ஈண்டு பாசரை ஒன்று புகலுவான் தாரகன் கடந்த வேல் தடக்கை வீரை ஈண்டியான் ஓர் இறைக்கு முன்னமாக ஓங்கு பாசறை தலம் சீரிதில் படைக்குவன் தெரிந்து காண்டி உனது பேர் ஆர் அருள் திறத்தின் என்று அடித்தளம் பணிந்து பின் மாட கூட மண்டபம் வளங்குள் சோலை வாவிகள் பீடு உலாய கோபுரம் பிரங்கு வீதிவோர் திசை கோடி கோடி ஆக்கி மற்றோ கோநகரியற்றியே நாடும் ஏம கூட்டம் என்று நாமம் ஒன்று நாட்டினான் கருத்தில் அன்னவன் செய்யும் கவின் கொள் பாடி வீடு கண்டு அருத்தியான் மகிழ்ச்சியெய்தி அருள் புரிந்து வேல் திருத்தகும் ஜனங்கள் போற்றி செய்யாண்டு சென்றபின் சென்ற பின் மறுத்தன் உந்து தேர் இழிந்து மந்திரத்தை பூதர் தம்மை ஆவணங்கள் நிறுவியே மந்திரத்துள் ஏகியே மகிழ்ந்து வீற்றியிருந்தனன் இந்திரப் பெருமடங்கள் ஏறு தாங்கு தவிசின் மேல் ஒன்பதோடிலக்க வீரர் ஓங்கலாளர் அருவர்கள் அன்பு செய்து போற்றி செய்யார் முகேசன் அமரர்கள் முன்புசை பணித்திறம் முறைப்படப் புரிந்திட இன்பினோடும் ஏம கூட வெளில் இருக்கை வைகினான்